ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம இயமியே மனோரம் இதுமஸ்மபி மே பிஷியம் அசுரகுணங்கள இங்க இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறார் இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சது நான் நினைச்ச இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது ஏற்கனவே என்கிட்ட இதெல்லாம் இருக்கு இன்னும் பின்னால நிறைய வரப்போகிறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் அசுர குணங்கள் அப்படிங்கிறார் அன்றைக்கு பகவான் இன்னைக்கு என்ன காப்பாற்றுறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆனந்தமாக சந்தோஷமா வாழ்கிறதுக்கு கத்துக்கணும் அதை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறவர்களுக்கு அன்றைய தினத்தை ஆனந்தமாக கழித்து வாழ முடியாது எதிர்காலத்தில் ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு உண்மையிலே ஆனந்தம் ஒரு நாளும் கிடைக்கப் போகிறதில்லை இதை மக்கள் புரிந்து இந்த அறியாமையிலிருந்து விடுபடுறதுக்கு மறுக்கிறார்கள் தெரிந்தவர்கள் கூட இந்த உண்மையிலிருந்து வெலகிவிடுகிறார்கள் அதுதான் விஷயம் இதம் அத்திய மயா லப்தம் மயா என்னால் அத்திய இன்று இதம் லப்தம் இது கிடைத்தது இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கிடைச்சிது இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது இந்த விஷயம் இந்த இடம் எனக்கு கிடைச்சிது இப்படி எல்லாம் பதவி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிது இப்படி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு இந்த நகை கிடைச்சிது எல்லாம் பொருள் பொருள் உறவுகள் சூழ்நிலை இந்த மூணு தான் அப்புறம் இதம் பிராப்சியே மனோரதம் இந்த மனோரதத்தை நான் நிச்சயமாக அடைவேன் பிராப்சியேன்னா அடைவேன் அர்த்தம் இதம்னா இந்த மனோரதம் மனோரதம்னா நான் வந்து நினைச்சிருக்கேன் இதெல்லாம் என்னோட ட்ரீம் எல்லாம் மெட்டீரியலிசம் பார் வந்து தோத்து போயிடுவான் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருப்பான் மனோரதம் மனோரதம்னு சொன்னால் மனசுலேயே தேரோட்டுறது கற்பனை பண்ணுறது அதனால மனோரதம்னு அதுக்கு வழக்கத்தில் சொல்கிறது உண்டு மனக்கற்பனை இதெல்லாம் நான் அடைய போகிறேன் பார் அப்படின்னு மற்றவங்கள்கிட்ட பெருமை அடிச்சுக்கிறது சொல்கிறது அதுக்காக உழைக்காமையே இப்படிலாம் ஏதோ மிராக்களில் நடக்கும் ஏதோ சக்தினால் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது இந்த இடத்துல இந்த இத்கிறது வந்து சில புஸ்தகங்களில் இமம்னு போட்டிருக்கும் இமம் பிராப்தியே மனோரதம்ங்கிறது இலக்கணப்படி சரியாக இருந்தாலும் ஆதிசங்கரர் ஆனந்தகிரி மதுசூதன सरस्वती, தனபதி இவர்களெல்லாம் இந்த உரையாசிரியர்களெல்லாம் இதம் மனோரதம் அப்படின்னு தான் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால இமம் மனோரதம் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துக்கிறத விட இதங்கிற பாடத்தை எடுத்துக்கிறது தான் பெரியோர்கள் சென்ற வழியில் நாம் செல்றதுனால அதை நாம் எடுத்துக்கிறது நல்லது இதம் மே இதம் இத அஸ்தி எங்கிட்ட இருக்கு எனக்கு வந்து நூறு ஏக்கரா லேண்ட் இருக்கு எனக்கு இத்தனை பேர் ஆட்கள் இருக்காங்க மேல் லெவல் எல்லாம் அதிகாரிகள்லாம் பழக்கம் மந்திரிகள் பழக்கம் சிறு சமயம் உண்மையாகவும் இருக்கும் சிறு சமயம் பொய்யாவும் சொல்லுவார்கள் எனக்கு இன்னும் நான் இவ்வளவு காண்டாக்ட் வச்சுருக்கேன் என்னோட ப்ரொஃபைல் தன்னோட புரொஃபைல பெருசா சொல்றது இருக்கிறது இல்லாத சேர்த்து சொல்றது இதம் அஸ்தி இதமபி மே பவிஷதி இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கிடை வரப்போகிறது புனகா தனம் பவிஷ்யதி மறுபடியும் எனக்கு இப்ப நான் இத்தனை ரூபா போட்டிருக்கேன் இன்னும் பாருங்க இவ்வளவு ரூபா வரப்போகிறது அப்படின்னு அதையும் சொல்றது பவிஷ்யதி அப்படி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேயும் நினைச்சுக்கிறது அப்படிலாம் கிடைக்கும் கடவுள் பக்தி இருந்துன்னா கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்றது எல்லாம் எனக்கு வரணும் ஆகையினால அவர் கடவுளை இன்பமே அதை விட்டுவிட்டு கடவுள்கிட்டருந்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிறது இதெல்லாம் வந்து ஆகணுங்கிறது வந்தால் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு இன்பமே வடிவான நிறைவே வடிவானவனுக்கு போய் நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் நம்ம தான் கொடுத்து கோயில் பரிசாகிறதா என்ன அப்படி நினைக்கக்கூடாது இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறதில்லை இவர்கள் புனகா தனம் மேலும் மேலும் எனக்கு செல்வங்கள் சேரப்போகின்றன அப்படிங்கிற இந்த மனப்பான்மை அசுரகுண மனப்பான்மை அப்படிங்கறத பகவான் சொல்லி இருக்க எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்